அன்பு நேயர்களுக்கு வணக்கம் நற்றினையின் நாளும் ஒரு விதை நிகழ்ச்சியின் பதிவிற்காக இருந்து சாமி பள்ளிக்கூடத்துக்கு போய்கிட்டு இருந்த அந்த சிறுவனை பார்த்து ஒரு பெரியவர் கேட்டார் தம்பி நீ பெரியவன் ஆனதும் என்ன ஆக போற அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அந்த சிறுவன் சொன்னா அந்த நேரத்தில் தகுதி என்னன்னு எனக்கு தெரியும் அதுக்கேற்ற மாதிரி நான் ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பதில் சொன்னான் உடனே பெரியவர் கேட்டார் அப்போது அது நீ என்ன செய்ய போகிற அப்படின்னு சொல்லி கேட்டார் அதுக்கு அந்த பையன் கொஞ்சமும் அலட்டிக்கிடாமல் இந்த பதிலை சொன்னான் என்ன அப்படின் சொன்னால் என்னுடைய எல்லா தகுதிகளையும் வளர்த்துக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவர் அப்படியே அசந்து போயிட்டார் புறப்படுறதுக்கு முன்னால் சிறுவன் இன்னொரு போடு போட்டான் தாத்தா எங்கள் அப்பா சின்ன பையனாக இருந்தப்போவும் இதையே தான் நீங்கள் கேட்டிங்களாம் அது சரி வாழ்க்கையில நீங்க என்ன ஆனீங்க அதுக்கு பிறகு பெரியவர் வேற யார்கிட்டையும் எந்த கேள்வியும் கேட்டதே கிடையாது வெட்டி யோசனி சொல்வதை தவிர்த்து வேலை வெட்டிக்கு செல்வதே சிறப்பு அப்படித்தானே நன்றி வணக்கம்